ஆயிரத்தி எழுநூற்றி தொன்னூத்தி மூன்று அறிவிக்கின்றார்கள் அடிவை தரும் ஏழு விஷயங்களை தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்று தூதர் அவர்களே அவை என்ன என்று மக்கள் கேட்டனர் அல்லாஹுக்கு இணை சூனியம் செய்தல் அல்லாஹு தடை செய்துள்ள ஓர் உயிரை நியாயம் என்று கொலை செய்தல் வட்டியை உண்ணுதல் சுத்தை மூமினான பத்தினி பெண்களை அவதூறு கூறுதல் ஆகியவைகளாகும் என்று நபி சலம்லாஹு அலை அவர்கள் கூறினார்கள் இரண்டு ஏழு முஸ்லிம் 8.9.